வணக்கம் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபது நாட்டினையின் பொது அறிவு கோயிலுக்காக சென்னையிலிருந்து அறமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ரஷ்ய கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றவர் 2. இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் உலக இடர் அறிக்கையில் வன்னாட்டு முதலிடம் வகிக்கிறது மூன்று ஆஃப் லர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் கிருஷ்ணா சக்சேனா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் மகிழ்ச்சி அறிக்கையில் எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது இரண்டு முதலாவது நேர பயன்பாட்டு கணக்கெடுப்பு யாரால் நடத்தப்பட்டது மூன்று பெண்களுக்கு எதிரான மற்றும் பட்டியல் சாதியினருக்கு எதிரான குற்றங்களை அதிக அளவு பதிவு செய்த மாநிலம் எது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி